ூர்ணோனாட்ச சொல்லப்படும் தியான ஸ்லோகங்கள் ராம ராம ராம என்று ஒரு குயில் கூவித்து அந்த குயில் மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு கூவித்து குயில் வேறாரும் அல்லர் வால்மீகி பகவான் தான் குயில் அவர் ஏறி அமர்ந்திருந்த மரம் கவிதை என்னும் பெருங்கிளைகளோடு கூடின வேத மாதிர மரம் கூஜந்தம் ராம ராம ராம என்று கூவிக்கொண்டிருக்கும் மதுரம் மதுராட்சரம் வாய் சொல்லும் போதே சிவை ஏற்படுகிறதே அவள அழகான அக்ஷரங்கள் எழுத்துக்கொள் கொண்ட ராம மந்திரத்தை அமர்ந்திருக்கும் குயிலான முனிவர் வால்மீகி முனிவர் அவர் கானக பாடுகிறார் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகி என்னும் முனிவரை வணங்குவோம் அவர் எழுதி வைத்தது இருபத்தி நாலாயிரம் ஆறு காண்டங்கள் ஐநூறு சர்க்கங்களுக்கு மேலே அத்தனையும் நம்மால் படிக்க முடியுமா ஆனா ராமாயணத்தை சலித்து பார்த்தால் ஒரு முக்கியமான கட்டம் கிடைக்கும் அதுதான் விபீஷண சரணாதிபதி தன் பகைவனை கூட ராமன் கைவிட்டு விடான் விட ஆகையால் நாமும் இவ்வளவு காலமும் ராமன் பேரில் குற்றம் இழைத்திருந்தாலும் பாபம் செய்தவர்களாக இருந்தாலும் இன்று ராமன் யார் அப்படிங்கறத புரிந்து ராமன் திருவடிகளே சரணம் என்று விழுந்துட்டோம்னால் பழச்செல்லி மன்னிச்சு விடுறார் க்ஷமித்து விடுகிறார் ஏற்றுக்கொள்கிறானி ராமன் ஆக கையில் விழுந்தவர் காலில் விழுந்தவர்களை கைவிட்டு விட இந்த உயர்ந்த பண்பை ராமன் சொல்லி கொடுத்தார் ஆனா அப்படி நீ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறே திருக்கரா காலில் விட உன் தம்பி பிள்ளைகள் அல்லவா அதற்காகவானு பாண்டவர்களை காப்பாற்று அவர்கள் கேட்டதை கொடுத்து விடு கொலை செய்ய முயற்சிக்காதே என்று பழைய வகையிலும் விதர் சொல்லி பார்க்கிறார் அப்ப நாம பார்த்த ஒரு மூணு அதான் மூணு மூணா சொல்லிட்டு வர்றதுக்குள்ள கடைசி மூணு பக்தன் ஜமானன் ஷரணாகத்தன் இவர்கள் மூவரையும் விட்டே விடக்கூடாது சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி அபயம் சர்வபூதே ஜோ ததாமி பெருமான் நம்மை கைவிட்டு விடாமல் இருக்க வேணும் என்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படி சொல்லணுமா தவாஸ்மி பரவானஸ்மி அடியேன் ஒனக்குரியவன் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விசாரம் அதை மட்டும் அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் நம்மை காப்பாற்றுகிறான் எப்போதும் காப்பாற்றுகிறான் இப்ப நான் எதுசாமி சரணாதித்தின் அவர் தான் எப்படியுமே காப்பாற்றுவது இல்லையா நான் சரணம்னு சொரணம் அவர் காப்பார் யாரை அவன் காக்கவனமென்னு ஏற்றுக்கொள்ளுபோகனை காப்பார் அவனே காப்பாளன்னு புரிந்து காப்பார் அவன் தான் தஞ்சமன் காப்பார் ஏன் அப்படி இல்லாதவாளையும் காப்பாற்றினான் என்ன என்றால் அப்படி இல்லாதவர்களை காப்பாற்றலாம் அப்ப அது என்ன தெரியுமா ஆகும் பசி இல்லாதவனுக்கு சோறு போட்டா போலே ஆகும் ஒருத்தர் பசி இல்ல அவருக்கு எப்படி சோறு போடுறது விருஷா விர்டி சமுதேஷு யார் ஒருத்தன் திருப்தி அடைஞ்சு விட்டானோ யார் ஒருத்தன் சாப்பிட்டு முடிச்சுட்டானோ பசி இல்லையோ அவனுக்கு மறுபடியும் சோறு போட்டு பிரயோஜனம் இல்லை அப்ப மத்த ஒண்ணும் வேண்டாம் காசு கொடுக்க வேண்டாம் இலை கொண்ட வேண்டாம் இலைய எடுக்க வேண்டாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் பசியாவது இருந்தால் சோறு போட முடியும் அதே போல பெருமான் நம்ம நாம் அவனால ரட்சிக்கப்பட வேண்டியவன் அவனை நாம் அடையணும் இந்த பசி இருந்தால் வெளியிடணும் அடியேன் தேவரீரால் அடியனுக்கு இயற்கை நிலை காப்பாற்றுவதுதான் தேவரீருக்கு இயற்கை நிலை தேவரீரே அடியனை காக்க வேண்டும் என் ஏற்றுக் கொள்ளுகிற நமக்கு பசி இருக்குன்னு சொல்லணுமே அந்த சொல்றது இந்த இடத்துல சரணாகதி சரணாகதினு கொண்டாடப்படுகிறது இப்ப பெருமானிடத்தில் ருசி அவனை அடைவதற்கு தாகம் பசி வேணும் அது இருப்பவர்களை பெருமான் காத்து கொடுக்கிறான் அது இருப்பவர்களை பெருமான் கைவிடுவதே கிடையாது அது இருக்குன்னு எப்படி சொல்லிக்கணும் தவாஸ்மி அடியேன் உனக்குரியவன் ஆண்டாலும் பாசலத்தில் உந்தன்னை பிறகு பிறந்தனை புண்ணியம் யாருடையோம் குறைபுண்ணாது கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது நமக்கு இவ்விடத்தில் ஒழிக்க ஒழியாது நான் உனக்குரியவன் தவாஸ்மி பரவானஸ்மி அடிக்கடி பெருமானிடத்தில் சொல்ல வேண்டும் பகவானிடத்தில் செய்வதாவது ஏற்றுக்கொள்ளுதல் இன்னிலிருந்து தான் பகவானுக்கு உரிமை வந்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது என்னைக்குமே அவன் தான் உரிமை உடையவன் என்றைக்குமே நாம் அவனுக்கு அடிமகள் ஆனால் நான் அவனுக்கு உரிமைங்கிற ஞானம் அறிவு ஏற்பட்டுள்ளது புதியதாக உரிமை ஏற்படவில்லை ஆனால் உரிமை என்னென்ன இருந்தாலும் பகவான் உடையவன் அடியேன் உடைமை என்கிற அறிவு என்றைக்கு ஏற்படுகிறதோ அன்னைக்கு தான் சரணாகி அனுப்பித்ததாக ஆகிறது அப்படி யார் ஒருத்தன் சொல்லி விடுகிறானோ அவனை பெருமாள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஆகையால் நாம் அனைவரும் சரணாகத்தர்களாக இருக்க வேணும் இது கீழோகத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம் அதோட மூன்று மூன்றாக சொன்னது முடிந்து போயிடுச்சு இனி அதுக்கு மேலே நாலு நாளாக பார்க்க போறோம் ஒன்னொன்னா பார்த்தோம் ரெண்டு ரெண்டா பார்த்தோம் மூணு மூணா பார்த்தோம் இப்ப நாலு நாளா பார்க்க போறோம் நாலாவது சொல்ற சத்வாரி ராஜ்யாது மகாபல வர்ஜான் யாசு பண்டிதஸ்தானி வித்யாது அல்ப பிரஜை சஹ மந்திரம் ந குறியாது ந தீர்கூத்திரபகை சத்வாரி இந்த நாலு பேரோட அரசர்கள் நட்பு கொள்ளுவதோ அவர்களை மந்திரிகளாக வைத்துக் கொள்வதோ கூடாது என்னென்னார்கள் மந்திரியா வச்சுக்கலாம் இப்படிப்பட்டவர்களைத்தான் சேனாபதியா வச்சுக்கலாம் கண்ட பேரை வைத்துக் கொண்டா அரசாட்சி எந்த நாலு பேரை வச்சுக்கூடாது சத்வாரி ராஜ்யாது மகாபலேன வர்ஜான்யாகு பண்டிதி வித்யாது பண்டிதர்கள் எல்லாம் மகாபலம் பொருந்திய ஓர் அரசன் இந்த நாள் வரையும் வைத்துக் கொள்ள கூடாது என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் இது இருக்கிறவங்க மந்திரியா இருக்கிறது கூடாது அல்ப பிரஜேகி சக மந்திரம்னா புரியாது பத்து நிமிஷத்துல பண்ண வேண்டிய காரியத்தை நாலு நாள் எடுத்துக்கொண்டால் வெறுமே காலம் தாழ்த்தி வேலையை பார்க்கிறவன மந்திரியா வச்சுக்கூடாது அடுத்தது அபகை காலம் தாழ்த்தியும் ஆராயாமல் வேலை பார்ப்பதும் கூடாது அவனையும் மந்திரியாக வைத்துக் கொள்ளக் கூடாது காலம் தாழ்த்தினால் ஆபத்து அதனால காரியமே கெட்டே போடும் பதட்டப்பட்டு வேகமா ஆராயாமல் செய்யால் ஆபத்து அப்ப காரியத்தை தொடங்க முடியாமலே தப்ப இவர்கள் இருவரையும் சேர்க்காதே கடைச சாரணைச்ச யார் ஒருத்தன் முகஸ்துதி பண்ணுகிறானோ வேணும்னு துதி பாடுகிறானோ அவனையும் மந்திரியாக வைத்துக் கொள்வது கூடாது அப்ப நால்வரை ராஜா மந்திரியாக கொள்ள கூடாது அல்ப பிரஜைகி படைத்தவர்கள் தீர்க ஒரு செயலை தேவையற்று காலம் தாழ்த்தி செய்யுமவர்கள் அபசைகி பதட்டத்தினால வேலையை தப்பா பண்ணுடுறவர்கள் சாரணைச்ச வேணும்னு முகத்துக்கு நேரே துதி பாடுபவர்கள் துதியில் உண்மை இல்லாதவர்கள் முகஸ்துதி பண்றவர்கள் இந்நாள் வரையும் நான் சேர்த்து கொள்ள கூடாது என்று சொல்லுகிறார் சிறுமதி படைத்தவர்கள் தொலைநோக்கு பார்வை இல்லாதவர்கள ராவணன் வைத்துக் கொண்டான் ராவணன் ராமனை கண்டு மிகுமெதுவே நடுங்க ஆரம்பித்தான் முதலில் ராமனை துச்சமாக மதித்தான் சீட்டை வேறி சொல்லிவிட்டாள் திருண மந்தரகிருத்வா பிரத்திவாச்சி சுசிஸ்மிதா நிவர்த்தைய மனோமத்த சஜனே பிரியதாம் மனஹா ராவணா நினமும் சொத்து கொடுக்கிறேன் சுகம் கொடுக்கிறேன் காட்டில் தெரியும் ராமனை விட்டுவிடு என்னை கணவனாக வரித்து விடு என்று ரொம்ப தூரம் சொல்லி பார்க்கிறாய் உன் சொத்தையும் உன்னையும் ராஜ்யத்தையும் நான் எப்படி மதிக்கிறேன் தெரியுமா இதோ இந்த புல்லுக்கு சமமாக மதிக்கிறேன் உன்னிடத்துல என்ன இருக்குன்னு நினைச்சிருக்கேன் எப்ப நீ புலன்களை ஜெயிக்க மறந்தாயோ எந்த சொத்திருந்தும் உன்னிடத்துல அது லாபம் கிடையாது விட்டுவிடு என்ன சீதையும் எடுத்து சொன்னாளா சீதை ஒரு பக்கத்துல சொல்றா விபீஷணன் ஒரு பக்கத்துல எடுத்து சொல்லிட்டு இருக்கார் இத்தனைக்கும் மேல அவனுடைய அகங்காரம் அந்த அகங்காரத்துக்கு தீனி போடுறதுக்கு கூட ரெண்டு மூணு மந்திரிகள் இருந்தார் பிரகஸ்தன் அவன் தான் வேணும்னு அவனுக்கு தூபம் போட்டு கொண்டே இருப்பான் இத்தனைக்கு மாரீசன் நடக்கிற போய் உதவி கேட்கறச்சே மாரீசன் நல்லது சொல்லி பார்த்தார் ஆனா அப்புறம் பயப்படுத்தித்தான் ராவணன் காரியம் கொண்டான் அதே இவனுக்கு மாமாவத்தர் இருந்தார் மாமா தாத்தா அவரும் சொல்லி பார்த்தார் ஆனா கேட்காமல் போனான் பிரகஸ்தன் தூபம் போண்டே இருந்தான் ரவணா நீர்பட்டவன் உனக்கு போய் இவர்களெல்லாம் எதிரிகளா உனக்கு சமமான எதிரி கிடையாது நாம எல்லாரையும் அறக்கர் ஆடழைப்பார் இல்லை அழ்வாருடைய வேடிக்கையான பாடம் இது உரையாசிரியர் ஒரு சிரிப்பான ஒரு கதை சொல்லியிருக்கார் அதனால அறக்கர் ஆடழைப்பார் இல்லை ஒத்தொக்கரார் ஆவணம் பட்சத்திலேருந்து போறான் நான் ஜெயிச்சுத்தரேன் நான் ஜெயிச்சு நான் ஜெயிச்சுத்தரேன் ஏற்கனவே திரிக்காய் த்ரிசிரா போட்டான் அதிக்காயம் போயிட்டான் அதே போல ஒத்தத்தரும் ஒத்தரும் கும்பகர்ணனே போயிட்டான் இந்திரஜித்தே போயிட்டான் மூலபலம் முழுக்க அழிக்கப்பட்டது போயிட்டே இருக்காள் இல்லையோ ஆனாத்தரும் போறச்சே அடுத்தவன் சொல்றானா நான் இருக்கேன் ராமனா கவலைப்படாதே உனக்காக நான் ஜெயித்து கொடுக்கிறேன் மொத்த பேரும் போயிட்டா இனிமே இந்த பக்கத்துலேன்னு அந்த பக்கம் போடுறதுக்கு ஆளே இல்லை ஜெயிச்சு கொடுக்கிறேன்னு பேச்சு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை ஜெயிக்க கடைசி பட்சம் வாய் வார்த்தை பேசுறதுக்கு ஆள் ஆள் வேண்டாமா அறக்கார் ஆடழைப்பார் இல்லை வெற்று பேச்சு பேசி ஜெயிக்கிறேன்னு சொல்றது கூட ஆள் இல்லை அதுக்கு தான் ஆடடைப்பார் ஆடடைப்பார்ன்னு சொல்றார் ஒரு ஆடு எங்கயோ தண்ணீர் குடிச்சிருந்தது அது பக்கத்துல பார்க்கவே இல்லை ஒரு சிங்கம் கிட்டதை வந்து கர்ஜித்தது ஓ இனிமே உயிர் போடும் ஏதாவது நம்ம கொஞ்சம் சாமர்த்தியமா தான் இந்த சிங்கத்தின் இடத்துல தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்து ஆடு தைரியத்தை வரவழைச்சிருந்து முன்னன் இப்படி வச்சு நிமிர்ந்து உட்காந்து சிங்கம் பார்த்தது ஆடு நம்மளை கண்ட ஓடி ஒளிஞ்சிருக்கணும் இப்ப எதை நிமிர்ந்து உட்கார்றதோ என்னமோ இருக்குன்னு ஆட்டுக்கிட்டே ரகசத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏமாத்தரக்கூடாது அப்படின்னு சிங்கமும் பக்கத்துலவே உட்காண்டு ஆடே ஆடே இந்த இடத்துல ரெண்டு உனக்கு தொங்குறதே இதுக்கு அஜா களத்திரம்னு பேர் அது என்னது இதுக்காக தொங்குறது என்ன கேட்டது சிங்கம் ஆடு சிரிச்சுனே பதில் சொல்லிட்டு நான் தாடி வளர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கேன் ஆயிரம் சிங்கங்களை அடித்து உண்ண வேண்டும் இது நான் எடுத்துட்டு இருக்கிறேன் ஆடு சொல் வேணும்னு அது ஒண்ணுமே பண்ண போறது இல்லை சாப்பிட்டதும் இல்லை இப்பவே பயம் அதுக்கு பீதி இருந்தாலும் வேணும்னு பேசிட்டு நான் ஆயிரம் சிங்கங்களை கொண்டு சாப்பிட்டுட்டா தாடி எடுத்துடுவேன் கஷவரம் அயின்றுவேன் நேத்தோட தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது சிங்கம் முடிஞ்சு போச்சு நான் பகவான பிரார்த்திச்சுண்டே இருந்தேன் எங்க இன்னைக்குரிய சிங்கம் வரல வரலன்னு நல்ல வேலை நீ இப்ப வந்திருக்க ஒன்ன கொன்னு சாப்பிட்டுட்டு தாடி எடுத்துட்டு போறேன்னா பிடித்தது ஓட்டது சிங்கம் அது இல்லவே இல்லது இல்ல இந்த ஆடு சாப்பிட்டுமான்னு கூட யோசிக்கவே இல்லை ஓடியப்படுத்து இது வெற்று பேச்சுதானே நிஜமா அந்த ஆடு ஒண்ணு பண்ண போறது இல்ல இல்லையோ போல பேசறதுக்கு கூட ராவண நடத்துல ஆள் இல்லாமலே போயிட்டான் இதைத்தான் அறக்கார் ஆடழைப்பார் இல்லைன்னா உண்மையான தமிழ்கருக்கு பார்த்தால் ஆடுன வெற்றி வெற்றி பெற்று கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு இனி ஆள் இல்லை அப்படி சிறுமதி படைத்து இந்த சண்டை சண்டையே வாழ்க்கை நினைச்சிருக்கிறார் மந்திரிகளை ராவணன் வைத்துக் கொண்டான் மாண்டே போனான் அதனால சிறுமதி படைத்தவர்கள் ஷார்ட் சைட்டட் மந்திரிகளை நாம வச்சுக்க கூடாது இது கம்பெனியா இருந்தாலும் அப்படித்தான் கொஞ்சமான லாங் சைட் இருக்கணும் முன்னு கூட்டி பிளான் பண்றது இருக்கணும் இது நடந்தா என்ன நடக்கணும் தெரியணும் இன்னைக்கு இதை வித்தா இந்த லாபம் கிடைக்கும் இதனால நம்ம பெருக போறதா கடைசியா படிக்கிறோம் இன்னைக்கு ஒரு பரீட்சையில தொண்ணூறு வாங்கறதுக்காக மட்டுமா படிக்கிறோம் நமக்கு ஞானம் வளரணுங்கிறதுக்காக படிக்கிற மூலியம் அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ல மட்டும் இருக்காமல் லாங் டர்ம் கோல் மனசரை வச்சிருக்கிற மந்திரியைத்தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாமல் கூடாது அல்ப பிரஜேகி அடுத்து புரியாது தீர்கூத்திரைகி சில பேர் இருக்கா காலம் தாழ்த்துறதே அவளுக்கு ஆறின கஞ்சி பழங்கஞ்சின்னு காலத்தோடு செய்யப்பட்ட உதவி அந்த உதவிதான் ஞாலத்தில் மான பெரிது காலம் தாழ்த்தி உதவி பண்ணா என்ன லாபம் நம்மள ஒருத்தர் கூப்பிடுறார் சுவாமி நிச்சயதார்த்தத்துக்கு வந்து அவசியம் நடத்தி கொடுங்கோல் அப்படின்னு கொடுத்தார் நான் மறந்தே போயிட்டேன் நமக்கு எப்பவுமே காலம் தாழ்த்தி செய்தே பழக்கம் நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணாகி சீமந்தாகி குழந்த பிறந்து புண்ணியாகவசனத்துக்கு போய் நின்னே பறந்து பறந்து பத்தாவது நாள் முடிஞ்சு பதினோரு நாள் பேரிடுவாள் தொட்டு எடுத்து புண்ணியாவசனத்துக்கு போய் நீ நிச்சயார்த்தத்துக்கு கூப்பிட்டு இருந்தீர் அதுக்காக வந்துட்டு போலான்னு வந்து என்ன சிரிக்க மாட்டாளா காலம் தாழ்த்தி செய்வதே கூடாது காலத்தோட செய்யப்பட வேண்டும் காலம் தாழ்த்தித்தால் ஏன் ஜஸ்டிஸ் என்ன சொல்றப்போ ஜஸ்டிஸ் டிலே பண்ணாலே தினை பண்ணத்துக்கு சமம்னு சொல்ல இல்லையா நல்ல ஷடக்கென்று முடிவெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மந்திரி தானே ஹனுமான் நயசாதகர் சீக்கிரமா முடிவெடுத்திருவார் ஆராய்ந்து முடிவெடுப்பார் எடுத்த முடிவை நன்னா நடைமுறைப்படுத்திடுவார் வந்தாலும் தகர்த்தறிந்து தனக்கு மந்திரியாக ஹனுமானை வைத்துக் கொண்டிருந்தார் அதுதான் அவருக்கு இருக்கும் பெருமை அப்ப காலம் தாழ்த்து பவனோட கூடுவது கூடாது ஆட்டனை பார்க்கலாம் ஆட்டன் பார்க்கலாம் இப்படி செய்யலாமா இன்றே செய்க நன்றே செய்கிறே செய்க இப்போதே செய்கு சொல்ற மொழியன் அண்ணன் பாடத்தான் அண்ணன் படிங்கிறோம் அண்ணன் சமயத்துக்கு செய்ய வேண்டிட்டு உட்காண்டிருப்போம் உட்காந்துருப்போம் ஷட்டுன்னு எழுந்திருக்க மாட்டோம் ஒரு போன் அடிச்சுட்டே இருக்கும் வாசறத தட்டின்டே இருப்பா ஒரு நிமிஷம் உட்காருவோம் பாருங்க தட்ட சத்தம் காதல கேட்ட உடனே ஷட்டுன்னு எழுந்திருந்தா ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அப்ப அவருக்குன்னு சோம்பல் இல்லையானு அர்த்தம் கட்டடம இன்னும் ரெண்டு நிமிஷம் நான் போய் திறந்த ஆகணும் அவரும் விட்டு போறது இல்லையோ நான் தானே டெலிபோன் எடுத்தாகணும் இல்லைன்னா அது நால்தான் அடிக்கத்தானே போறது நாலாந்தரம் அடிக்கடிச்சே போய் ஒருத்தர் எடுக்கிறார் நாலு தரம் கதவை தட்டினத்தான் தரக்கிறார் அப்படின்னா காலம் தாழ்த்தவர் சோம்பல் மூடிடுச்சுன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவனையும் மந்திரியாக வைத்துக் கொள்ளக்கூடாது இன்னொத்தர் இருக்கார் நினைக்கிறதுக்குள்ள எத்தியானம் பண்ணிட்டு வந்துருவார் அது வெறும் பதட்டம் வெறும் பதட்டம் இருக்கிறவனையும் மந்திரியா வைத்துக் கொள்ளக்கூடாது நாலாவது வகை ஒருத்தர் இருக்கார் நன்னா ஸ்தோத்திரம் பண்ணுவார் ஒருவேளை செய்ய மாட்டார் இந்திரனே சந்திரனே குபேரனே உன்ன போல இருக்கிறவா யார் இருக்க முடியும் அவசியம் நானே பண்ண தலையாட்டிண்டே இருப்பா சோத்திரமணிண்டே ஒரு காரியத்துக்கு உதவ மாட்டார்கள் யார் எடுத்துரைக்கிறானோ அவனைத்தான் மந்திரியா வச்சுக்கணும் ராஜாவே தப்பு பண்ண போனாலும் இது தவறு இந்த வழி போகாது நல்லது அல்ல அப்படின்னு எடுத்துரைப்பவன் மந்திரியாக இருக்க வேண்டும் என்ன பேசினாலும் சோத்திரமணிண்டே இருந்தா கத்திரிக்கா ரொம்ப நன்னா இருக்கே ஆமா ஆமா அதனாலதான் தலையில கிரீட்டம் வச்சிருக்கு பாருங்க கத்திரிக்கா ரொம்ப மோசம் அதனாலதான் தலையில ஆணி அடிச்சிருக்கான் பாருங்க பெருமாள்னார் அப்ப ராஜா எப்படி சொன்னாரோ ரெண்டு இருக்கா அப்ப தலையில கத்திரிக்காய் ஆணி அடிச்சுக்கோ ஆஜாவுக்கு பிடிச்சாப்பில பேசினால் அவனையும் மந்திரியாக வைத்துக் கொள்ள கூடாது இந்நால்வரும் விளக்கத்தக்கவர்கள் சொன்னார் இனி கொள்ளத்தக்கவர்கள் ஆறுன்னு பார்ப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை